அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு யா காவாராயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லெழுக்கு பட்டு திருவள்ளுவர் மனநலத்திலே அடக்கமுடைமையை உபதேசித்திருப்பதாக நாம் கருதி அதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அடக்கம் உடைமையில் முதல்ல பணிவுங்கிற கருத்தை உபதேசம் பண்ணினார் பணிவு ரொம்ப முக்கியம்னார் பிறகு புலனடக்கம் ரொம்ப முக்கியம்னு சொன்னார் இந்த அடக்கம்ங்கிற போது அடக்கமாக இருக்கிறது எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு இருந்தாலும் அடக்கமாக இருக்கிறதுங்கிறது பணிவை குறிச்சுது அப்புறம் புலன்களை எல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் மனசோட கட்டுப்பாட்டில் புத்தியோட கட்டுப்பாட்டில் கடவுளுடைய அருள் துணை கொண்டு சத் சங்கத்தின் துணை கொண்டு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது இப்போ இந்த ஏழாவது குரல்லையும் எட்டாவது குரல்லையும் வள்ளுவர் சொல்லடக்கம் வழங்குகிறார் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மனசில் தோணினதெல்லாம் பேசிடக்கூடாது ஜாகிரதையாக இருக்கணுங்கிறத இங்கே சொல்கிறார் யா காவார் ஆயினும் நா காக்க யா காவார் ஆயினும் கட்டுப்படுத்த முடியவில்லை ஆனாலும் எதையும் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா கூட நாக்க காப்பாத்து நாக்கு வந்து சாப்பிடற நாக்கு தெரிஞ்சுக்கிற நாக்கு பேசுற நாக்கு ஆக உணவுப் பொருளுடைய சுவையை அறிகிற போது அது ஞானேந்திரியமாக இருக்குது அறிவுக்கருவியாக இருக்குது நாம் பேசுகிற போது அது செயற்கருவியாக இருக்குது கர்மேந்திரியமாக இருக்குது இந்த பஞ்ச இந்திரியங்களில் ஞானேந்திரியமாகவும் கர்மேந்திரியமாகவும் இருக்கிறது இந்த நாக்கு ஒன்று ஆகவே இந்த நாக்கை ரொம்ப கவனமாக காப்பாற்றணும் உண்மையிலே நாக்கை காப்பாற்றுறதுதான் கஷ்டம் ஆனா மற்றது சொல்றார் எதை காப்பாற்ற முடியாட்டாலும் நாக்க காப்பாத்துங்கிறார் நாக்க காப்பாத்தினாதான் எதையுமே காப்பாற்ற முடியுங்கிற ஒரு பெரிய உண்மை இருக்கு இதுக்குள்ள நம்ம அதையும் புரிஞ்சுக்கணும் ஜிதம் சர்வம் ஜிதே ரசே என்கிறது பாகவதம் நீ சுவையை ஜெயித்து விட்டால் எதால் ஜெயித்து விடலாம் என்று பாகவதத்துல அவதூத கீதையில உபதேசிக்கப்பட்டிருக்கு அது மாத்திரம் இல்லை நாளும் அடங்கும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு பழமொழி அடக்கினா கண் மூக்கு இந்த அஞ்சையும் அந்த மத்த நாளும் தானா அடங்கி போயிடும் ஆயினும் புரிஞ்சுக்கணும் எதை காப்பாற்ற முடிகிறதோ இல்லையோ நாக்கை காப்பாற்றுப்பாங்கிறார் ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் நாக்கை காப்பாற்றினா எல்லாத்தையும் காப்பாற்றிட முடியும்னு அர்த்தம் ஆக சாப்பிட்ற நாக்கையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் இந்த ருச்சிக்கு அடிமையாயிடக்கூடாது அதே மாதிரி பேசுகிற நாக்கையும் கட்டுப்படுத்தணும் ரொம்ப பேசின்னு இருக்கக்கூடாது எதை பேசணும் எப்போ பேசணும் எங்கே பேசணும் யார்கிட்ட பேசணும் எப்படி பேசணும் எந்த அளவு பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது கீதையில பகவான் இதை வாக்டபா உபதேசம் பண்ணியிருக்கார் ஆகவே யா காவார் ஆயினும் நா காக்க சரி அப்படி காப்பாத்தாட்டா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா காவாக்கால் அப்படி காப்பாற்றவில்லாமல் போவாயே ஆனால் பேசுகின்ற நாக்கை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் சொல்லிழுக்கப்பட்டு சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டுன்னா நம்ம பேசுற பேச்சினாலே ஏற்படுற பிறருடைய மனசில் ஏற்படுற பிரச்சனைகள் யார்கிட்ட பேசணுங்கிறது இருக்குது அறிவுள்ளவர்கள்ட்ட பேசணும் ஜனங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பார்கள் சாதாரண ஜனங்கள்கிட்ட எப்படி பேசணும் அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி பேச வேண்டியிருக்கும் அதெல்லாம் கவனித்து சொல்லலைன்னா அந்த சொல்லால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் சொல்லால் இழுக்கு பட்டு அப்படின்னு அர்த்தம் அப்படி பேசினத்தினால துன்பப்பட்டு குறைபாடுகள்னு அர்த்தம் இழுக்கு பட்டுனா குறைகள் ஏற்பட்டு சொல்லினால் ஏற்படும் குறைகளால்னு அர்த்தம் சோகாப்பர் சோகாப்பர்னா ரொம்ப கஷ்டப்படுவார்கள் தாங்களே துயரத்தால் வருந்துவர் அவர்கள் மனசுக்குள்ளே எப்பவும் துன்பப்படும் இப்படி பேசிட்டோமே அப்படின்னு நம்ம பேசினதுக்கு பதிலாக இன்னொருத்தர் பேசிட்டா அதுவும் கேட்டு கஷ்டமாக இருக்கும் ஆகவே விவேக சூடாமணி சொல்லுகிறது ஆன்மீகத்தின் முதல் படி பேசாமல் இருக்கிறதுன்னு அதுக்காக பேசவே பேசாமே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை பேசுகிற விஷயத்தில் ரொம்ப அலர்ட்டாக விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஆகவே இந்த இடத்துல நாவடக்கத்தை பற்றி சொல்லியிருக்கார் முதல்ல சொன்னது அடக்கம்ங்கிற குணம் பணிவு பிறகு புலனடக்கம் இங்கே நாவடக்கம் புலனடக்கத்திலேயே நாவடக்கம் ரொம்ப முக்கியம் என்பது கருத்து